அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து பிரேம் சந்த் இந்தி மொழியில் புகழ் பெற்ற எழுத்தாளர் அவருடைய பெரும் புகழ் பெற்றவை பிரேம் சந்த் இல்லாமல் இருந்தார் ஆனால் அந்த நிலையிலும் எழுத்து பணியினை விடாமல் செய்து கொண்டிருந்தார் அதனை கண்ட ஒரு மனைவி ஏன் இப்படி உங்களை வருத்தி சுவர் இருந்தால் தானே சித்திரம் அறைய முடியும் உங்கள் உடல் நன்றாக இருந்தால் தானே எழுத முடியும் நிறுத்தி உங்கள் உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்கள் என்று வற்புறுத்தி கூறினார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பிரேம்சந்த் ஒரு விளக்கை ஏற்றி நாம் வைக்கின்ற ஒளி கொடுக்க வேண்டியது அதன் கடமை அதை விட்டுவிட்டு நம்முடைய ஒளியினால் பிறருக்கு நன்மையா தீமையா என்று ஆராய்வது அதன் வேலை அன்று எண்ணையும் திரியும் உள்ளளவும் தானாகவே எரிந்து பின்னர் அணைந்துவிடும் என்றார் உடல் நலம் எடுத்த வேலையை முடிக்காது அவ்விடத்தை விட்டு செல்ல விருப்பமில்லாமல் கடமையே பெரிது என வாழ்ந்தார் பிரேம்சந்து கடமைக்கு முதலிடம் தருவோர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவர் ஆம் நாமும் நம்முடைய அன்றாட பணிகளை அன்றன்றைக்கே முடிக்கும் பழக்கத்தை மேற்கொள்வோம் நம்மை வெற்றி கொள்ள யாராலும் இயலாது சிந்திப்போம் கடமையை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி